धर्मेच, अर्थेच, कामेच, मोक्षेच, यदि இந்த ஸ்லோகத்தின்படி வைஷன் பாயனர் என்னும் ரிஷி ஜனமேஜய மகாராஜாவுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஆகிய நான்கை பற்றியும் மகாபாரதத்தின் அடிப்படையில் உபதேசித்தார் இந்த நானையும் உனக்கு சொன்னேனே இதற்குள் உன் மனத்துக்கு பிடித்தது எது உனக்கு எது சிறந்ததென்று தோற்றுகிறது என்று வைசம்பாயனரே கேட்கிறார் அதுக்கு ஜனமேஜயன் பதில் சொல்லும்போது இந்த நான்கைக் காட்டிலும் நாலு புருஷார்த்தங்களையும் எனக்கு வெகு நேர்த்தியாக எடுத்துரைத்த உம்முடைய உபதேசம்தான் பிடித்திருக்கிறது சாந்தோர்களுடைய உபதேசத்துக்கு மேலே வேற எது நன்மை செய்யப் போகிறது நான் தர்மத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் மோக்த்தையும் கற்றுக்கொண்டதே உம்முடைய வாக்காளே ஆகையால் நீர் இப்படியே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நாம் இப்படியே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ன ஜனமேஜயன் வைசம்பாயனருக்கு சொல்லுகிறான் சாந்தோர்கள் பேசினார்கள் என்னால் நாம் வாழ்க்கையே பயனடைந்து போகிறது காது பெற்ற பயனைப் பெறுகிறோம் உள்ளத்திலே நல்லெண்ணங்கள் விதைக்கப் பெறுகிறோம் அப்பயற்பட்ட காவியந்தான் மகாபாரதம் அதில் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களும் பதினெட்டு பருவங்களில் அடங்கியுள்ளன ஓரோரு பருவத்துக்குள்ளும் எத்தனையோ கிளைக்கதைகள் உப பருவங்கள் அதிலே ஓர் பருவத்தில் உப ஒரு சில அத்தியாயங்களிலே விரவிக் கடந்த பல நாட்களாக நாம் பார்த்து வந்தோம் ஆரணேயம் என்கிற உப பருவத்திலே ஐவரும் பஞ்சபாண்டவர்கள் காட்டிலே திரௌபதியோடு இருக்க அப்போதவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது இந்த கதைய சுமார் 5-6 மாசங்களுக்கு முன்னாடி உங்களிடத்தில் தெரிவித்தேன் ஒரு அந்தனன் தான் வினப்படி செய்யும் அக்னி காரியத்துக்கு முதலானவர்கள் புரிவதற்காக அரணிக்கட்டையும் கடைக்கோலையும் வைத்திருந்தான் அந்த கட்டை இருந்தால்தான் நெருப்புக்கு ஆராதனமே பூஜையே செய்ய முடியும் அதை ஒரு மரத்தில் மாட்டி வைத்திருந்தான் ஒரு மான் ஓடிவந்து தன்னுடைய கொம்பாலே அந்த மரத்தில் இருந்த அரணிக்கட்டையை கொய்து கொண்டு வெகு வேகமாக காட்டுக்குள் ஓடிற்று எவ்வளவு தேடியும் அந்தணனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை சத்திரி அரசான பஞ்சபாண்டவர்களும் அதே காட்டில் இருந்தபடியால் அந்த நன் வேண்டினான் எப்படியாவது என்னை நெருப்பு பூசை நிற்காதபடி அக்னியை ஆராதிப்பது நிற்காதபடிக்கு உடனே அரணிக்கட்டையை தேடிக் கொடுக்க வேணும் என்று வேண்டினான் தர்மபுத்திரன் முதலானோர் தேடப்பெறப்பட்டார்கள் அப்போதுதான் தண்ணீர் தாகம் மிகுந்தது அரணிக்கட்டையும் கிடைக்கவில்லை தாகம் எடுக்கிறது அமர்ந்தார்கள் சரியின்னு ஒரு தம்பியை போய் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வா என்று தர்மபுத்திரன் அனுப்பி வைத்தார் சகதேவன் சென்றான் ஒரு குளத்தை கண்டான் அங்கே தண்ணீர் குடித்து எடுத்து போகலாம்னு நினைத்த போது பேரிடி போன்ற ஒரு குரல் தடுத்தது இந்த குளம் எனக்கு சொந்தம் யாரும் தண்ணீர் எடுக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படி உனக்கு தண்ணீர் குடிக்கும் ஆசை இருந்தால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறு அப்புறம்தான் நீ தண்ணீர் எடுத்துச் செல்லலாம் என்னது தடுத்தது அதை கண்டுகொள்ளாமல் மதிக்காமல் சகதேவன் தண்ணீர் குடிக்கப் போக அப்படியே குளக்கரையில் மயங்கி சரிந்தான் மயக்கமாக கீழே விழுந்தான் போன தம்பி திரும்ப வரவில்லை கவலையுற்ற தர்மபுத்திரன் நகுலனை அனுப்பித்தான் அவனுக்கும் அதே கதி அடுத்த அர்ஜுனனை அனுப்பித்தான் அதே பீமசேனனை அனுப்பித்தான் அதே கதி கடைசியாக தர்மபுத்திரனே வந்தான் குளத்தில் தண்ணீர் குடிக்க பார்க்க அதே பேரிடி போன்ற ओली, ஒலித்தது உன் தம்பிகளெல்லாம் வீணே பாழாகி போனார்கள் நீயும் கெட்டு போகாதே நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறு என்று அந்த ஒலி சொல்லிற்று தர்மபுத்திரன் பணிவோடே விழுந்து வணங்கி நீ ஆரோ என் முன்னால் முதலில் காட்சி கொடுப்பாய் நேர்மையாய்க் கேள்வி கேட்டால் முயற்சித்து பதில் கூறுவேன் முன்னேவா என்று சொல்ல ஒரு கொக்கு வடிவத்தில் யக்ஷன் வந்தான் அந்த கொக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தது மொத்தம் நூற்றி கேள்விகள் இல்வாழ்க்கையை பற்றி சன்னியாசத்தை பற்றி பிரம்மச்சரியத்தை பற்றி பற்றில்லாமல் இருப்பதை பற்றி மனைவி கணவனுக்குள் இருக்க வேண்டிய நெருக்கத்தை பற்றியும் அவர்களுக்கு லட்சியம் பிரம்மமாகவே இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் லோகத்தில் நடக்கும் ஆச்சரியங்களை பற்றியும் நம் உறவினர்களிடத்தே நண்பர்களிடத்தே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் வெகு கேள்விகளை அடுக்கினான் அத்தனை கேள்விகளுக்கும் தர்மத்திலிருந்து விலகாமல் நேர்மையான பதில்களை தர்மபுத்திரன் உரைத்து வந்தான் மொத்தம் நூத்தி கேள்விகள் அதில் கடைசி கேள்வி நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது பார்த்தோம் யார் அனைத்து செல்வமும் படைத்த மனிதன் ஒருத்தனுக்கு எல்லா செல்வமும் இருக்காது என்ன கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவனும் வருத்தம் உருகிறான் நான் அந்த செல்வத்தை கேட்கவில்லை உண்மையாக யாரிடத்தில் அனைத்து செல்வங்களும் உள்ளன என் கடைசி கேள்வியை கொக்கு இருந்த யக்ஷன் கேட்டது அதற்கு பதில் சொல்றார் துல்லியே பிரியா பிரியே யாரு பிரியம் அப்பிரியம் விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை சமமாக நினைக்கிறானோ சுகதுக்கங்களையும் சமமாக கொள்ளுகிறானோ இன்பத் துன்பங்கள் வரும்போது இன்பம் அடைந்துவிட்டால் ஓகோனு துள்ளி குதிக்காமல் துன்பம் வந்தால் தரைப்பட்டு அழிந்தே போகாமல் இரண்டையும் யார் ஏற்றுக் கொள்ளுகிறானோ அசீத ச உபே சவை சர்வதனீனராக பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து போயிருக்கின்றன அதையும் கண்டுகொள்ளாமல் வரப்போவை எத்தனையோ வந்துதான் தீரப்போகின்றன அதையும் கண்டு கவலப்படாமல் இரண்டையும் யார் சமமாக பாவிக்கிறானோ அவன் அனைத்து செல்வமும் உடையவன் பூதபவ்ய பவிஷேஷு நிஸ்பிருகார் சாந்தமான நடந்து கொண்டிருப்பவை நடக்க போவையை இது மூன்றிலும் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஆசை அற்றவனாய் சகா சாந்தமான மனது சமாதானப்பட்ட மனதுடையவனாய் விருப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டவனாய் சுப்பிரசன்னா சதா யோகி சுப்பிரசன்னா தெழுவான உள்ளம் படைத்தவர் நமக்கு இல்லை அதில்லையே அவா அப்படி சொல்லட்டாளே இவா இப்படி சொல்லிட்டாளே என்று எதைப்பத்தியும் கவலை கொள்ளாமல் தெழுவான சிந்தனை கொண்டவனாய் சதா யோகி யோகி என்றால் வெறுமனே காட்டுக்கு சென்று அமர்பவன் அல்ல யார் பிரம்மத்தையே தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறானோ பிரம்ம தியானத்தில் அவன்தான் யோகி யோகம்னா சேர்ந்திருக்கோட சேர்ந்து அவனையே நினைத்துக் கொண்டிருப்பவன் யோகி பிரம்மத்தை நினைக்க நினைக்க ஆபத்துக்கள் தன்னடையே விலகி போகும் இன்ப துன்பங்கள் விலகி போகும் இராதத்வேஷங்கள் விலகும் விருப்பு வெறுப்புக்கள் அண்டாது ஷயங்கள் சாமானியமாக விலகி போகும் உயர்ந்த நிலைக்கு நாம் அடைகிறோம் அந்த பிரம்மத்தையே மனதிலே கொண்டிருப்பவன் யோகி சபை சர்வதனியாக அவன்தான் அனைத்து செல்வங்களையும் படைத்தவன் என்று சொல்லி நூற்றி கேள்வி முற்று எல்லா கேள்விகளுக்கும் தர்மபுத்திரன் சரியான விட இருத்து விட்டான் இனி அதற்கப்புறம் யக்ஷன் தர்மபுத்திரனிடத்திலே என்ன பேசித்து இத்தன கேள்விகளுக்கு இத்தன பதிலை தர்மபுத்திரன் கொடுத்தானே அது ஏட்டு சொரக்காய் பதில்கள் அல்ல அதை தான் கடைபிடித்தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது யக்ஷ்வாச்ச கொக்கு வடிவத்தில் இருந்த யக்ஷன் பேசித்து வியாக்கியா புருஷோராஜன் ஜீவது நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லுட்டாய் என்ன திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நீ சொல்ல தர்மமோ அதை பேசி இதோ உன் தம்பிகள் சரிந்து கிடக்கிறார்கள் இந்த நால்வருக்குள் ஒருத்தனை நீ எழுப்பிக் யார் அந்த ஒருவன் முடிவு செய்ம சங்கடம் இல்லையா நாலு தம்பிகளும் உயிரினும் மேலானவர்கள் ஆனா இவர் கொடுக்கறது இப்ப சாய்ஸ் உன்னே ஒன்னுதான் யாரான ஒருத்தரை மட்டும் எழுப்பிக் கொள்ளலாம் யுகிஷ்டிரன் சொல்றார் ஷியாமோயே பிரகட்சால யுவோக்தித வியூடோரஸ்தக மகாபாகுகு நகுலோ யக்ஷீவது என்னுடைய தம்பிகளுக்குள்ளே நகுலன் அவன் பீமசேன கேட்கல அர்ஜுன கேட்கவில்லை கடைசி தம்பி கடைக்குட்டி சகதேவனையும் கேட்கவில்லை தன்னுடைய மற்றொரு தாயான மாத்ரிக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் அவர்கள்தான் நகுல சகதேவர்கள் இவனுடைய தாயார் குந்தி தேவி மூணு பிள்ளைகள் கரணன் எப்படியுமே ஒரு பிள்ளை இப்ப அதை பத்தின கணக்கல்ல இவர்கள் மூவர் தர்மபுத்திரன் யுசிஷ்டிரன் அடுத்து பீமசேனன் அடுத்து அர்ஜுனன் இவா மூணு பேரும் குந்தி தேவிக்கு மகன்கள் மற்றொரு தேவி பாண்டு மகாராஜாவனுடைய மற்றொரு மனைவி மாத்ரி மாத்ரி சுதர்கள்தான் நகுல சகதேவர்கள் ஆக தன்னுடைய சிற்றன்மையனுடைய மூத்த பிள்ளையான நகுலன் அவன் எழட்டும் என்று தர்மபுத்திரன் வேண்டினான் யக்ஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரியே பீமசேனோயம் அர்ஜுனோயா பாராயணம் சகஸ்மாத் நகுலம் ராஜன்னு சபத்னம் सपत्नं, இச்சசி உனக்கு ரொம்ப பிரியமான வளர்ச்சே பீமசேனா இருக்கட்டும் அர்ஜுனன் ஆகட்டும் அவா ரெண்டு பேரையும் கேட்காமல் नकुलन எழுப்ப சொல்லுகிறாயே எதனால் பீமன் எழுந்தா உனக்கு லாபம் அதிகம் எழுந்தா லாபம் அதிகம் மேற்கொண்டு யுத்தம் வரப்போறதுங்கிறது உனக்கு தெரியாதா இதெல்லாத்தையும் மனசுல வச்சிருந்து கேட்கறான் ஆயிரம் யானைகளுக்குரிய பலம் பீமசேனனு உண்டு அர்ஜுனன் காண்டீபம் என்னும் இல்லை எடுத்தான் என்னால் வீஷ்ம துரோணரையே ஜெயித்து விடுவான் இப்பேற்பட்ட தம்பிகளை எழுப்பினாதான் அடுத்து வரப்போற சண்டையில நீ ஜெயிக்க முடியும் நகுலனை எழுப்பினத்துக்காக சண்டைய ஜெயிச்சிட முடியாது அப்படி இருக்கிறேன் நீ கேட்கறது புத்திசாலித்தனமா இருக்கா இப்படி பண்ணலாமா அப்படின்னு யக்ஷன் திரும்ப ஒரு தரம் பரீட்சை பண்ணுகிறான் எஸ் ஏ நாகசகேன தசசங்கேனவை பலம் யாருக்கு ஆயிரம் பலம் உண்டோ அந்த பீமசேனனை எழுப்பியிருக்கலாம் இல்லே எஸ் பாகுபலம் சர்வே பாண்டவாக சமுபாசே அர்ஜுனம் தம் அபாகாய நகுலம் ஜீவமிச்சி அர்ஜுனனுக்குத்தானே வில்லாளி என்னும் சிறப்பு கர்ணனே தோற்க வேணும் துரியோதனன் பீஷ்மர் துரோணர் தோற்க வேண்டும் அதற்கு கண்ணனுடைய உள்ளத்துக்கு மிக விருப்பமானவன் அர்ஜுனன் ஆக பலவான்னு பார்த்தால் பீமசேனன் சிறந்த வில்லாளி யுத்தத்தையே தன் பக்கத்துல திருப்பிடக்கூடியவன் பார்த்தால் அர்ஜுனன் இவர்கள் இருவரையும் கேட்காமல் எதற்காக நகுலனை எழுப்ப வேண்டுகிறாய் என்ஸ்மா தர்மன்னி மானோ தர்மோ ஹதோவதீத் தர்மையேவ ஹதோஹந்தி தர்மோரக்ஷதி ரக்ஷிதா தர்மம் எப்படிப்பட்டது அதை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும் தர்மத்தை யார் அழிச்சுறாளோ பதிலுக்கு அவர்களை தர்மம் அழித்துவிடும் நான் தர்மத்தை காப்பாற்றி என்னையும் காப்பாற்றிக் விரும்புகிறேன் தர்மத்தை அழித்து என்னை அழித்துக் கொள்ள நான் விரும்பவில்லை இது யுசிஷ்டிடம் சொன்ன பதில் யக்ஷனுக்கு இன்னும் புரியலே நீ எப்படி நகுல நகுலனை எழுப்பச் சொன்னாய் பீமசேனனை எழுத்து விட்டுட்டா தர்மத்தை கொன்றதாகுமா அர்ஜுனனை எழுப்பினால் தர்மத்தை அழித்ததாகுமா நீ என்ன பேசுறின்னு புரியல என்ன சொல்றம் எல்லா தர்மங்களை கருணை தயை கிருப்பை எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் கருணையை காட்டுவது அதோடு எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பாவிப்பது இவனுக்கும் அவனுக்கும் வேறுபாடு பார்க்காமல் சமதா சமமாக காண்பதுதான் என் தாயாருக்கும் என்னுடைய மற்றொரு தாயான மாதிரிக்கும் வேறுபாடு பார்ப்பது கிடையாது தர்மசீலகா சதா ராஜா இதுமாம் மாணவா விதுகு இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கா தெரியுமா எங்க ராஜா தர்மவான் தார்மிகன் தர்மத்திலிருந்து பெற மாட்டார் இப்படித்தான் இதுவரை பேரெடுத்திருக்கிறேன் அந்த பேரை நான் விட்டுக் கொடுக்கிறதா இல்லையா குந்தி தெய்வ து மாத்யே து பி துரும்பம என் இரண்டு மனைவிகள் குந்தி மாத்ரி இருவரையும் என் அன்னர்களாகத்தான் கருதுகிறேன் இருவரையும் சமமாக பார்க்கிறேன் நான் ஏன் தெரியுமா ந குலன் சொன்னேன் ரெண்டு தாயாருக்கும் ஓரோரு பிள்ளையானு உயிரோடு இருக்கணும் மூத்த தாயார் குந்தி இதோ யான் உயிரோடு இருக்கிறேன் இளைய தாயார் மாத்ரி நாம் பீமனையோ அர்ஜுனனையோ எழுப்ப சொல்லுட்டா அப்ப மாத்ரிக்கு ஒரு பிள்ளை கூட உயிரோடு இருக்கமாட்டான் நான் நகுலனை எழுப்பினால் தான் மற்றொரு தாய்க்கும் ஓர் பிள்ளை உயிரோடு இருப்பான் அப்படி நான் பண்ணலேன் விட்டால் அப்ப தாய்களுக்குள்ள வேறுபாடு பார்த்தேன் ஆகும் வேறுபாடு பார்த்துட்டால் ஆறுசம் செம்கிற கருணை போய்டும் கருணை போயிட்டால் தர்மமே போய்டும் தர்மத்தை அழிச்சுட்டால் எங்களையே அழிச்சுவிடும் நான் தர்மத்தை வாழ வைக்க பிறந்தேன் தவிர தர்மத்தை அழிக்க பிறக்கவில்லை ஆக தர்மம் மற்றொரு தாயாருக்கு ஓர் பிள்ளையாவது உயிரோடு இருக்க ஆஹையால்தான் நகுலனை எழுப்பச் சொன்னேன் புபே சபுத்திரே வை இசா குந்தி திசேஷோ நாஸ்திமே தயோ குந்திக்கு மாதிரிக்கு எனக்கு வேறுபாடு தெரியாது இருவரும் ஆனந்தப்பட வேண்டும் நான் இருக்கிறேன் குந்திக்கு நகுலர் இருக்கட்டும் மாதிரிக்கு யன் ஆச்சரியப்பட்டார் தத்தத்தை அர்த்த காமாச்ச ஆனசந்தியம் பரம் மதம் தே ப்ராத்தர சர்வே ஜீவன்ஷப நீ தர்ம சிந்தனை மாறாமல் இருக்கிறாயா பரீட்ச பண்ணேன் தர்மபுத்திரா நீ எப்பவோ பீமசேனனையோ அர்ஜுனனையோ எழுப்பிட்டு இருக்கலாம் ஆனா தர்மத்தின் வழி நடந்து நகுலனை எழுப்பணும்னு சொன்னபார் போதும் போதும் போதும் ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் உகந்தார்கள் உன்னை பெற்றதற்காக தர்ம தேவதையே உகந்திருப்பான் ரிஷிகள் அனைவரும் ஜெய ஜெய என்று உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள் இப்போது செல்லுகிறேன் எப்ப நீ தர்மத்திலிருந்து பெறாமல் இருந்தாயோ உன் தம்பிகள் நால் எழுப்பிக் கொண்டு போ நாலு பேரையும் உனக்காக உயிரோடு கொடுக்கிறேன் தர்மபுத்திரன் எழுப்பிக் கொண்டார் அதுக்கப்புறம் ஆச்சரியம் என்னன்னு காத்திருந்து பார்ப்போம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை